சிறிய குதிரைப்படை ஒன்றை நபி சலுகம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் பனு ஹனிஃபா என்ற கூட்டத்தாரை சேர்ந்த சுமாமா பின் அசார் என்பவரை பிடித்து வந்து பள்ளிவாசலில் உள்ள ஒரு தூணில் கட்டி வைத்தார்கள்